மேவ மாத பித்தமே சாா் மேவே விதையிரவிடம் ஓ நமோ விதையயோ வம்ச ஷிபோ மஹோ நமோ குருபோவர ओम ओम ய மமாத்தமோ ஃபலமிந்திரிச்சம் மாஹம் மாமா अनिराकरणमे उपरिषत्सु மே அஸ் தம உஷு ஸி மயி சன் ஓம் இந்த பூம வித்யாவுக்கு பூம வித்யா தொடக்கத்தில் ஆதிசங்கரர் இந்த பூம தொடக்கத்திற்கான காரணங்களை சொல்லுகிறார் அதுக்கு பேர் சம்பந்த வாக்கியம் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு முன்னால இருக்கிற அத்தியாயத்துக்கும் இந்த அத்தியாயத்துக்கும் உள்ள லிங்க் என்ன அப்படிங்கிறத சொல்றது அதுக்கு வந்து அத்தியாய சம்பந்தம்னு பேர் ஒரு கனெக்ஷன் என்னன்னு ஏன் இந்த அத்தியாயம் ஆரம்பிக்கப்படுறதுங்கிறது காரணம் சொல்லணும் ஆதிசங்கர் சில காரணங்களை சொல்ற தெளிவா சத்த மாத்திரம்தான் போக்கஸ் பண்ணியது ஆறாவது அத்தியாயம் இந்த ஏழாவது அத்தியாயம் இன்னும் கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் நல்லா புரிய வைக்கணுங்கிறதுக்காக என்ன பண்ணுகிறது சொன்னா அந்த சத்தினுடைய காரியம் சத்து தான் ஜெகத் காரணம் ஐததாச்சும் ச ஆத்மா தத்துவமசி அந்த சத்துல இருந்து என்னெல்லாம் உண்டாகி இருக்கு அதனுடைய காரியங்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லி காரியக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக அந்த காரணம் இருக்குன்னு சொல்லி அந்த காரணம் தான் காரியம் முழுக்க வியாபிச்சிருக்குன்னு சொல்லி ஓ மனசு இந்த காரணமான சத்துலையே இருக்கணும் அங்க சத்து எந்த ஒரு பதார்த்தம் சொல்லானது கொஞ்சம் சொல்லப்பட்டதோ சொற்பொருள் இந்த சத்துங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் மெய்பொருள் இங்க அதே விஷயம் தான் இந்த சத்துங்கிறதுக்கு இங்க பூமா சத்து ஒரு கோணம் நாமம் பண்றோம் சஹசிரநாமம் ஒரே சுவாமிக்கு தான் ஆயிரம் நாமங்கள் இருந்தாலும் அந்த ஆயிரம் நாமங்களும் ஒரு பொருளுக்கு தான் ஆனா ஆயிரம் நாமங்களும் ஆயிரம் கோணங்கள்ல அந்த ஒரு பொருளை சொல்லும் ஒரே ஒரு மனிதன் அந்த மனிதன் அவனுடைய அப்பா அம்மாவுக்கு பையன் அவனுடைய மனைவிக்கு கணவன் அவனுடைய குழந்தைகளுக்கெல்லாம் அவன் அப்பா இப்படியே சொல்லலாம் அப்புறம் அண்ணனுக்கு தம்பி தம்பிக்கு அண்ணன் இப்படி அண்ணன் அப்படின்னு சொன்னா ஒருத்தனையும் அண்ணன் ஒருத்தன் சொல்றான் இன்னொருத்தன் அப்பா சொல்றான் இன்னொருத்தன் வந்து கணவர்னு சொல்ற ஆனா இன்னும் இத்தனை பேர் சொல்றாங்க அப்படின்னா அது ஒரே ஆளுக்கு அந்த உறவுகளின் கோணத்தில் அந்த சொற்கள் பயன்படுத்தப்படுகிறது அதே மாதிரி இங்கே சத்துன்னு சொன்னாலும் பூமானு சொன்னாலும் அக்ஷரம்னு சொன்னாலும் என்னெல்லாம் பதங்கள் எல்லாம் சொன்னாலும் அது பல கோணங்களில் அதை விளக்கி சொல்றதாக மெய்ப்பொருளை இருப்பு என்கிற கோணத்திலே விளக்கி பேசியது ஆறாவது தியாய் இப்பொழுது மெய்ப்பொருளை மிக பெரிய பொருள் என்ற கோணத்திலே இந்த அத்தியாயம் விளக்கி பேசப்போகுது மெய்ப்பொருள் இருப்பே மெய்பொருள் இது ஆறாவது அத்தியாயத்தினுடைய சாரம் இருப்பே மெய்பொருள் அந்த இருப்பே நீ அந்த இருப்பே இவை அனைத்தும் இது ஆறாவது அத்தியாயத்தினுடைய உபதேசம் ஏழாவது அத்தியாயத்தினுடைய அத்தியாயத்தினுடைய உபதேசம் என்ன பெரிய பொருளே மெய்பொருள் பெரிய பொருளே மெய்பொருள் பூமா பிரம்மா அங்க சத் பிரம்ம இங்க பூமா பிரம்ம அவ்வளவுதான் வித்தியாசம் சத்வித்யான் என்ன அர்த்தம் பிரம்ம வித்யா பூமா வித்யா என் சங்கராச்சாரியாச்சந்திரன் நியாயப்படி இந்த நம்ம எதை பெருசுன்னு நினைக்கிறோமோ வாழ்க்கையில அதை காட்டு அது பெருசு அதை அது பெருசு அதை அது பெருசு அப்படியே பெருசு பெருசுன்னு கொண்டு போய் எது உண்மையிலேயே பெருசு தான் இப்பவே முடிஞ்சு நினைச்சு போனாலும் போலாம் ஆனா அது எப்படி அழகா சொல்ல போறதுன்னு பாக்கலாம் இந்த மந்திரங்களை படிச்சு தெரிஞ்சுக்கிறப்போ தெரியும் வாழ்க்கையில நம்ம எதோ குழந்தை நினைச்சுக்கலாம் ஒரு கோலி குண்ட கூட பெருசா நினைச்சுக்கலாம் கோலி குண்ட ஒரு இருபது கோழி குண்டு இருக்கு ஒரு கோழி குண்டா எடுத்து என்ன கோழி குண்ட அப்ப அதுக்கு கோழி குண்டுதான் பெருசு விளையாட்டு சாமான் தான் பெருசு நமக்கு வாழ்க்கையில மேல போக போக இப்ப எனக்கு இதுதான் பெருசு எது அடையணும் நினைக்கிறோமோ அது எனக்கு பெருசு மற்றவங்களுக்கு இந்த அல்பத்தையா கேட்கிற கோழி குண்டு உனக்கு அல்பம் எனக்கு பெருசு அப்ப இப்படி வாழ்க்கையில வந்து பெரியதான் அடையறோம் அது அடைஞ்சதுக்கு பெரியது என்ன அப்புறம் இன்னொரு பெரியதுக்கு போறோம் அப்ப இது என்ன ஆகும் சிறியதாயிடும் இப்படியே வாழ்க்கையில இதுவரைக்கும் ஒரு பெரியதை இடைக்காற்றிலும் பெரிதே இருக்கிறதா இடைக்காட்டிலும் பெரிதே இருக்கிறதான்னு பெற போது பெருசோ அதுதான் பெருச தேடுறது கடைசியில் என்ன சொல்ல போறது பெரிய பொருள் பிரம்மம் நீயே அதுதான் சொல்ல போறது முறைகள் சொல்ற உபதேச கிரமங்கள் அழகு அதுதான் நம்ம படிக்க போறோம் ஆக அதுதான் பொருள் அது உயர்ந்த பொருள்னு இந்த மாதிரி காட்டுற ஒரு மெத்தட் பிரக்ரியா இதற்கு கீழும் இதற்கு கீழ் பொருளையெல்லாம் விளக்காமல் விட்டுவிட்டது ஆறாவது அத்தியாயம் எனவே இதற்கு கீழ் உள்ள பொருள்களை விளக்குவது ஏழாவது அத்தியாயத்தின் ஒரு நோக்கம் அந்த கீழாக இருக்கிற பொருள்களை எல்லாம் விளக்கி திரும்பவும் மேலான இந்த பெரிய பொருளாக இந்த பிரம்மம் இருக்கிறது என்பதை விளங்க வைப்பது இந்த அத்தியாயத்தின் நோக்கம் இது இரண்டாவது கோணம் இப்படி சொல்லுகிறார் ஆதிசங்கரர் அப்புறம் மேலும் என்ன சொல்லுகிறார் அதற்கு மேலாக அதை தவிர வேற பொருள் இருக்குமோ அப்படின்னு ஒருத்தருக்கு சந்தேகம் வரலாம் சத்த சொல்லியாச்சு சத்துக்கு வேறாக ஏதேனும் ஒரு பொருள் இருக்கக்கூடுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வரலாம் சத்துக்கு வேறாக ஒரு பொருளும் இல்லை அப்படிங்கறத நிரூபிக்கிறதுக்காக இந்த பிரகடனம் சொல்லப்படுகிறது அப்படிங்கிறார் அப்புறம் படிப்படியா ஸ்தூலத்துல இருந்து சூக்மத்துக்கு அதை காட்டிலும் புத்திக்கு புரியற மாதிரி விஷயத்தை கொண்டு போய் அந்த மெய்பொருள் இவனை சேர்க்கிறது இவனை சேர்க்கிறதுனா என்ன அர்த்தம் ஒரு ஒரு பொருளையா சிந்திக்கும் படி பண்ணி அந்த மிக நுண்மையான பெரிய பொருளாய் பொருளா பொருளில் இவனை அபிஷேகம் பண்ணுகிறதுங்கிறார் சங்கராஜர் சுவாராஜ்யே அபிஷேக்யாமி நாமாதீனி நிர்திஷதி அந்த மெய்ப்பொருள் கொண்டு போய் இவனை சேர்க்கணும் அதுக்காக புரியற மாதிரி மாதிரி சிந்திக்கும் அதற்காட்டிலும் சூக்ஷமா இருக்கிறது சூக்ஷமா இருக்கிறது சூக்ஷம் சூக்ஷம் சூக்ஷம் கொண்டு போய் அந்த பூமாவை விளங்க வைக்கிறது அதுல கொண்டு போய் அதுதான் நீ அப்படின்னு ஒன்ன புரிய வைக்கிறது தான் இந்த ஏழாவது அத்தியாயத்துடைய நோக்கம் சொல்ற அது மாத்திரம் இல்ல வாழ்க்கையில உயர்ந்த பொருள் அந்த அதுதான் தாழ்ந்த பொருளிலிருந்து உயர்ந்த பொருளுக்கு அழைத்து செல்லுகிறது உபனிஷத் இப்படி காரணங்களை எல்லாம் சொன்ன ஆச்சாரியர் அப்புறம் இந்த கதை எதுக்காக சொல்ற இந்த கதை எதுக்காக நாரத மகரிஷி சனத்குமார்கிட்ட போய் ஆத்ம வித்யை பிரார்த்தனை பண்ண போறார் இந்த கதை எதற்காக அமைஞ்சிருக்கு எல்லாம் படிச்சிருந்தா கூட ஆத்ம வித்தியை அடையாததுனால நாரத மகரிஷி என்ன பண்ணினார் அந்த ஆத்ம வித்தியை தெரிஞ்சுக்காதனால ஒரு சாதாரண மனிதனைப் போல தன்னை வைத்துக்கொண்டு அதுக்கு போகிறாருங்கிறார் கிருத்த கர்த்தவிய சர்வ வித்யோபி சன் அனாத்மக் வக்த ஆளே இத்தனை படித்தவருக்கே துக்கம் வந்ததுன்னா மற்றவனை பத்தியெல்லாம் என்ன சொல்றது படித்தவருக்கே எல்லா சாஸ்திரங்களையும் படித்தவர் அவருக்கே ஆத்மஜானம் சரியா இல்லாதனால கஷ்டப்பட்டார் அவருக்கே இப்படின்னு சொன்னா மற்றவங்களுக்கு எல்லாம் எப்படி இருக்கும் கேட்கணுமா சம்சாரம் அதை புரிய வைக்கிறதுக்காக இந்த கதை அப்படிங்கிற அடிக்கடி ஆச்சாரியர் சொல்றது சர்வசாஸ்திர விதப்பி எல்லா சாஸ்திரம் படிச்சிருந்தாலும் சம்பிரதாயமா படிக்கணும் குரு கிட்ட போய் இந்த ஆத்ம வித்தியே முறையா படிக்கணும் சாஸ்திரம் அப்படி சுவாத்திரேன பிரம்மாநேஷனம் நக்குறியா படிக்கிறோம் விஜானார்த்தம் ச குருமே அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒருத்தன் குரு கிட்ட போகணும் நாரத மக ரிஷியே குரு கிட்ட போனார் அவ்வளவெல்லாம் படிப்புள்ளவர் அவர் தேவ ரிஷி ரிஷி உள்ள பிராமணனா இருக்கிற ரிஷி ராஜரிஷின் ராஜாவா இருக்கிற ரிஷி ராஜரிஷி கத்திரியல்ல ரிஷி இருந்தா யாருக்கு வேணாலும் வரும் வேதங்கள்ல வந்து பெண்களுக்கும் ரிஷித்துவம் இருக்கு அந்த ரிஷித்துவம் என்னது வியாசருடைய மனைவியே மந்திர திரஷ்டா என்று சொல்ல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு சொல்றோம் அப்பேற்பட்டவர்களே அவருக்குள்ளவர் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள் அத்தீந்திராக இருந்தவருக்கே இன்னொரு தட்ட போய் படிக்க வேண்டியிருக்கு மத்தவங்கெல்லாம் கேட்கணுமா ஒழுங்கா போய் சமத்தா படிக்கணும் இன்னொரு விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட குருவின் அவசியம் இதன் மூலம் உட்கப்படுகிறது நாரதரே குருவினிடம் சென்று கற்றார் என்றால் மற்றவர்களெல்லாம் எம்மாத்திரங்கிற சிங்கராஜன் கிமு வக்தம் அல்பவித்து ஜந்து மற்றவர்கள் எல்லாம் அல்பவித்து வார்த்தையை யூஸ் பண்ற சப்தத்தை பயன்படுத்துற ஆக குருவின் அவசியம் இதன் மூலம் உணர்த்தப்படுகிறது தேவரிஷியே தன்னுடைய சகோதரராகிய அண்ணனாகிய சனத்குமாரிடம் சென்று ஆத்மவித்தையை பிரார்த்தித்தார் என்றால் கேட்டுக்கொண்டார் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திலும் நாமும் முறையாக குருவை அணுகி சம்பிரதாய முறைப்படி கற்க வேண்டும் என்பது கருத்து அதற்காகவே இந்த கதை பகுதி அமைந்திருக்கிறது என்கிறார் ஆதிசங்கரர் இது ஒரு விஷயம் நிறைய சொல்றாரு அதனால அதுக்கப்புறம்தான் அவர் அவ்வளவு புண்ணியம் பண்ணவர் அவர் பெரிய மகத்த மகாத்மா அவருக்கு அப்ப சாதாரணமா புண்ணியமே சரியா பண்ணாம கீதையில படிக்கிறோம் எதந்தோ யோகினஷ்னம் பசியந்தியாத்மன்யஸிதம் எதந்தோபி அகிருத்தாத்மான நயனம் பசியந்தி அச்சேதா இந்த ஸ்லோகத்தோட அர்த்தம் என்னன்னா முயற்சி பண்ணுகிற சாதகர்கள் தங்களுடைய உள்ளத்திலே இந்த மெய்ப்பொருள் தத்துவத்தை குருவின் உபதேசத்தின் மூலமாக தெரிந்து கொள்ளுகிறார்கள் ஆனால் புண்ணியம் நன்றாக செய்யவில்லை என்றால் முயற்சி செய்தாலும் இதனை புரிந்து கொள்ள முடியாதுங்கிற கிருஷ்ணர் எத்தந்தோப்பி அகிருத்தாத்மானி புண்ணியம் பண்ணல முயற்சி பண்ணினாலும் முடியாதுக்கு ஒரு யோகியத்தை வரும் யாரு பிரயத்தனம் பண்றது படிப்படியா பண்ணணும் நேர போய் கீழே இருக்கிற பிரயத்தனத்தை எல்லாம் பண்ணிட்டு டேரக்டா போனா முடியாதுங்கிற ஒரு அர்த்தம் அதுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அந்த அர்த்தம் அந்த ஒரு இன்னொரு அர்த்தம் வாழ்க்கையில் எந்த அறிவை பெற்றாலும் எந்த தொழிலை செஞ்சாலும் பொருளை பெற்றாலும் இந்த ஆத்ம ஜானத்துக்கு ஈடு கிடையாது இதற்கு நிகர் இல்லை என்பதை உணர்த்துவதற்காக இந்த கருத்தானது சொல்லப்படுகிறது இவ்வளவு படிச்சும் இவ்வளவு இருந்தும் திருப்தி ஏற்படல ஆகவே நாரதம் இருக்கு தெரியுமா தெரியல நாரம் ததாத்தி நாரம் அர்த்தம் என்ன அழிவை கொடுப்பவர் அழிவை வழங்குபவர் நாரதர்னாலே நம்ம என்ன நினைச்சுருக்கோம் கலகம் ஓட்டி பிரச்சு நினைக்கிறோம் சிந்திக்க தூண்டுபவர் உயர்ந்தது என்ன பண்ணுவார் என்பவர் சிந்திக்க தூண்டுபவர் அறிவை வழங்குவர் நம்மை சிந்திக்க தூண்டி நமக்கு அறிவை வழங்குபவர் நாரதர் அவர் திருலோக சஞ்சாரி அதெல்லாம் அப்புறம் மூணு லோகத்திலையும் சஞ்சரிப்பார் போவார் பிரம்ம போவார் இந்த லோகத்துக்கும் போவார் அதுக்கெல்லாம் தத்துவார்த்தங்கள்லாம் நிறைய சொல்றாங்க மூன்று அவஸ்தைகள்லயும் போற இந்த ஜீவனுக்கு பேர் தான் நாரதன அப்படி ஒரு புத்தகத்துல படிக்க வேண்டாம் அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் நாரவருக்கு அடைஞ்சதுக்கு அப்புறம் தான் திருப்தி நிறைவு ஏற்பட்டது மற்ற வித்தைகளால் அவருக்கு நிறைவு ஏற்படவில்லை எனவே இந்த வித்தையின் உயர்வை காட்டுவதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது குருவை அவசியம் அணுக வேண்டும் என்பதை உணர்த்துவதற்காக இந்த கதை சொல்லப்படுகிறது அது மட்டுமல்ல மேல் இந்த ஒப்புட இணையற்றேனல் கிடையாதுல படிச்சு முடிச்சுட்டேன் சொல்ல விடாது உபனிஷத்தை படிச்சாச்சு உபனிஷத்து படிச்சாலே புரியல என்ன திரும்ப படிக்கணும் இருக்கலாம் இது ஒண்ணு அதான் இந்த ரெண்டு காரணம் சொல்ற சங்கராஜர் நிரதிசய பிராப்தி சாதனத்துவம் ஆத்ம வித்யாயாக நிரதிசய பிராப்தி சாதனம் இதுக்கப்புறம் சாதனமே கிடையாது அவன் சித்தனாயிடுறான் இந்த சாதனத்தை ஒருத்தன் அடைஞ்சாச்சுன்னு சொன்னா அதனுடைய சாத்தியத்தை பெற்றால் பிறகு அவனுக்கு சாதகத்துவமும் இல்ல சாதனமும் கிடையாது சாத்தியமும் இல்லை அவன் சித்தனாகி விடுகிறான் அதற்கு பிறகு வேற எந்த சாதனமும் உனக்கு கிடையாது அதை விளக்குறதுக்காகத்தான் இந்த கதை பகுதி புரிஞ்சுக்கணும் குருவினுடைய தகுதி தகுதி இதெல்லாம் இதுல சொல்லப்பட்டதா புரிஞ்சுக்கணும் சிஷியனும் நல்ல யோக்கியத்தை உள்ளவர் தகுதிகளெல்லாம் உடையவர் குருவும் அதை சொல்லிக் கொடுக்கிறதுக்குள்ள தகுதி உள்ளவர் படிக்கிறபோது தெரியும் அதாவது நமக்கு இவ்வளவு எல்லாம் தெரியும் நம்ம போய் ஒரு குரு கிட்ட படிக்கிறதாவது அப்படிங்கிற இது கர்வம் இல்லை நாரதற்கு வித்தைய எங்க இருந்தாலும் சம்பாதிக்கணும் அதுக்கு ஒரு கதை சொல்லுவான் கேட்ட கதை அதாவது ஒருத்தன் எங்க பார்த்தாலும் படிக்கிறதா அவனுக்கு வேலையே யாராருட்டையெல்லாம் என்னெல்லாம் வித்தியை இருக்கோ போய் தெரிஞ்சுட்டே வந்தானா கடைசியில யாரோ ஒருத்தர் சொன்னாங்கன்னா இந்த பக்கத்து ஊர்ல இந்த கொல்லன் பற்றை இருக்கு அந்த பற்றையில ஒருத்தர் இருக்காரு அவருக்கு ஏதோ ஒரு வித்த தெரியும் அது என்ன வித்தியெல்லாம் விட்டுடுங்க ஏதோ ஒரு வித்த தெரியும் அந்த வித்தியை கத்துக்கணும்னா அவர்ட்ட அவர்கிட்ட போய் அந்த வித்தையை கத்துக்கோ ஏன்னா எப்ப பார்த்தாலும் எனக்கு ஒரு அர்ஜுன் தாகம் என் கல்வி கற்கனும் கற்கணும்ங்கிற தாகம் யாரார்கிட்ட எல்லாம் என்ன ஒருத்தருக்கு ஜோசியம் தெரியும்னா ஜோசியம் படிச்சுடுவான் இன்னொருத்தன் கைரேகம் தெரியும்னா கைரேகம் படிச்சுடுறது இப்படிலாம் இருக்க வாஸ்து சாஸ்திரமா படிச்சுடுறது ஆயுர்வேதமா படிச்சிட போறது ஹோமியோபதியா படிச்சுடுறது படிக்கணும் படிக்கணும் ஆசை அந்த கிராமத்துல இருக்கிற கொல்லனுக்கு ஒரு வித்தியா தெரியும்னா சரி அவர்கிட்ட போய் படிக்கணும்னு போனான் இவ ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கான் பெரிய படிப்பாள் இவரோட கம்பேர் பண்றவ அந்த ஆளுக்கு ஏதோ இருக்கிற வித்தியை வச்சு ஒரு வித்தையை வச்சுருக்கவர் இவன் பல இடங்களில் பல வித்தையை அத்தியனம் பண்ணிருக்கான் அவர்கிட்ட போய் ஐயா உங்கள்கிட்ட இந்த வித்தையை திருத்தி இருக்கு சரி சொல்லிட்டு ஊதிட்டு அடுத்த நாள் கேட்டான் பாடம் திருத்திய ஊது ஊது ஒரு வாரம் ஆச்சு பாட ஆரம்பிக்கல ஒரு மாசம் ஆச்சு பாட ஆரம்பிக்கல எப்ப கேட்டாலும் திருத்திய ஊதுங்கிற அஞ்சு வருஷம் திருத்தி ஊதி அவ்வளவு அதுக்கப்புறம் என்ன பண்ணத்துக்கு பொறுமையா அஞ்சு வருஷம் இவ்வளவு படிப்பு படிச்சவன் எங்கிட்ட உட்கார்ந்துருக்கு இந்த பொறுமைய விடவா படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஏதோ சொல்லிக் கொடுத்தாரு சொல்லுவான் இது வந்து என்ன தெரியறதுன்னா இவ்வளவு படிச்சிருந்தாலும் நம்ம காட்டிலும் ஒருத்தர் விஷயம் இருக்கு சங்கோச்சம் அவசியம் நாரதர் இவ்வளவு படிச்சவரே போய் வந்து படிக்க போனார்னு சொன்னா நம்மளா என்ன உற்ற கலைமடந்தை இன்னும் ஓதுகின்றார் இந்த கதையை சொல்றது எனக்கு ஒரு ஸ்லோகம் ஞாபகத்துக்கு நரசாபரணம் ரூபம் ரூபஸ்யாபரணம் குணஹா குணஸ்தியாபரணம் ஆபரணம் க்ஷமா ஒரு ஸ்லோகம் இருக்கு மனிதனுக்கு வந்து அவனுடைய பர்சனாலிட்டி அது ஒரு விசேஷம் தான் முதல்ல பர்சனாலிட்டி இருக்கிறது ரூபம் குண அது இருந்தா அழகா இருந்தா போருமா நல்ல குணம் வேணும் குணசிய ஆபரணம் ஞானம் தான் குணங்களுக்கு என்னன்னா அறிவு அறிவு இருந்தான் அந்த குணங்களுக்கே மையமே இன்னொருத்தன் அந்த குணத்தோட பெருமையை சொல்ல முடியும் விலக்கி சொல்ல முடியும் அறிவுக்கு அடையாளம் அறிவுக்கு அழகு என்ன பொறுமே அறிவுக்கு அழகு எது பொறுமை மனிதனுக்கு அழகு வடிவம் வடிவத்திற்கு அழகு பண்புகள் பண்புகளுக்கு அணிகலன் ஆபரணம் அறிவு அவ அறிவுக்கு அணிகலன் அல்லது அழகு கொடுக்கிறது எதுன்னா பொறுமை ஆக இந்த பொறுமையோட பணிவோட வணக்கத்தோட நாரத மகரிஷி சனத்குமாரரை அணுகி உபதேசம் பண்ணும்படி கேட்க போற முதல் மந்திரத்தை படிக்கலாம் ஓம் அதீஹி பகவகாதிபசாத சனக்குமாரம் கும்ோத்தின தூர்வம் வியமிசீவோ சனம் நகும்னீ தூர்வம் வியா இச்சர இப்படி இருக்கு சம்பிரதாயத்தில் வரிசையா தான் அர்த்தம் சொல்றது நாரதர் சனக்குமாரரை அணுகினார் நியாயப்படி நியாயப்படினா தர்மப்படி முறைப்படி மரபு நெறிப்படி உப சசாத அணுகினார் உபனிஷத்தினாலே என்ன அர்த்தம் உப அதுக்கு நம்ம இந்த தர அர்த்தம் சொல்லலை நாங்க தெரியுமே சொல்ல விட்டு அருகில் நீச்சய ஜானம் சொன்னாரத்தை நீக்கிறது அந்த அர்த்தம் தான் சொல்லுவோம் நமஸ்காரம் பண்ணிண்டே ஹே குரு நமஸ்காரம் பண்ணிட்டே போனார் என்ன சொன்னார் பகவா ஹே பகவஹா அதி கொடுங்கோ படிக்க வந்திருக்கேன் அத்தியாபய எனக்கு வித்தையை சொல்லிக் கொடுங்கோ கற்க வந்திருக்கிறேன் நம்ம சேர்த்துக்கணும் பிரம்ம வித்தையே சொல்லிக் கொடுங்க அப்புறமே வரப்போறதுல அவரே சொல்ல போறாரு அஜிஹி எனக்கு கற்க கொடுங்கள் இந்த ஹோ பகவானே சொல்றதுல இருந்து என்ன தெரியுது அவருக்கு மரியாதை பக்தி ஸ்ரத்தையெல்லாம் பூர்ணமா இருக்கு எவ்வளவுதான் வித்திய இருந்தாலும் அடக்கவும் கல்வி வள்ளுவர் சொல்றார் இல்லையா காக்க பொருளா அடக்கத்தைங்கிற அதற்காற்றும் ஆக்கம் இல்லைங்கிறது நிலையில் திரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான பெரிது கதம் காத்து கற்று அடங்கல் ஆற்றுவான் செவ்வித்யா வினய சம்பா வித்யா ததார்த்த இணையம்ணிவு காதாசர் ராமனையும் லட்சுமனையும் சேர்க்கிற போது என்ன சொல்வார் கல்வியும் பணிவும் போல அவர்கள் இருந்தார்கள் கல்வியும் பணிவும் போல ராமனும் பரதனும் இருந்தார்கள் ராமனும் லக்ஷ்மணனும் இருந்தார்கள் என்று காளிதாசர் சொல்வார் கல்வி ஒருத்தனுக்கு நன்றா இருக்குன்னா பணிவின் மூலம் தெரியுமா பணியுமாம் என்றும் பெருமை பெருக்கத்து வேண்டும் பணிதல் எப்படி வருது எவ்வளவு இருக்கு பெருக்கத்து வேண்டும் பணிதல் எல்லாருக்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் இந்த பணிவு அடக்கம் பொறுமை இத்தனை குணங்கள் அவருக்கு இருக்கு அதோட அவர் அணுகிறார் படிக்க போறார் பகவானேங்கிற அந்த பதத்தில் இருக்கு அடிக்கடி வரப்போறது இந்த பகவாகா பகவகாங்கிறது சங்கராஜர் கடைசியில கடைசியில இந்த பகவான் முழுமையானவர் அதாவது வாழ்க்கையில முழுமையை பெற்றவர்கள் பகவானே சங்கராச்சார விஷ்ணு புராணத்திலிருந்து பகவானுக்கு பகவத் சப்தத்துக்கு லட்சணம் சொல்ற அதாவது தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உயிர்களின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் அவைகளின் வினைகளையும் அறியாமையையும் அறிவையும் எவர் நன்றாக அறிந்து வைத்திருப்பாரோ அவரே பகவான் பகவான் என்ன அர்த்தம்னா தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உற்பத்தி பிரளயம் செய்வ பூதானாம் ஆகத்தின் கத்தி உயிர்களுடைய போக்குவரவு போக்குவரவுனா என்ன அர்த்தம் அவைகளுடைய வினைகள் அர்த்தங்க போக்கு வரவையும் பிரபஞ்சத்தின் தோற்றத்தையும் ஒடுக்கத்தையும் உயிர்களின் போக்கையும் வரவையும் அறிவையும் அறியாமையையும் ஆறு விஷயம் யார் அறிந்து வைத்திருக்கிறாரோ அவரே பகவான் நம்ம பழக்கத்திலே பகவான் சொல்றது இருக்கு எல்லாரையும் மகான்களெல்லாம் பகவான் சொன்னோம் பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் பகவான் ரமண மகரிஷி பகவான் ரஜினீஷ் பகவான் புத்தர் சொல்றாங்க இந்த பகவான் வான்னு சொன்னா உடையவர் குணவான் அது மாதிரி பகவான் பகத்தை உடையவர் भगवान, இந்த பகங்கிறது நிறைய வந்தது எல்லாமே பாக்யம் இந்த பகங்கிற ஒரு வேர்டை நிறைய இருக்கு அது இலக்கணத்துக்குள்ள நுழைஞ்சா நிறைய கிடைக்கும் அதுக்கெல்லாம் முழுமையான அறிவை உடையவர் முழுமையான பண்புகளை உடையவர் பச்சற்றவர் நல்ல அறிவை உடையவர் அப்பேற்பட்டே சொல்றேன் நாரத மகிஷி சனத்குமாரர் இடத்துல ஹே பகவானே பகவானே சொல்லே அபீஹி கத்துக் கொடுங்கோ அப்படிங்கிறார் அப்படின்னு சொல்லி முறைப்படி அணுகினார் யாரே சனத்குமாரர் பிரம்மாவோட மானச புத்திரர்கள் இவரும் ஒருத்தர் சனத்குமார்கள் தக்ஷாமூட்டி நாலு சிஷியர்கள் இருக்கார்களே அதுல வந்து சனக்கர் சனந்தனர் சனத்குமாரர் அப்படின்னு ஒரு சனத்குமாரர் அவரிடத்துல நாரகர் போய் கேட்டார் முறைப்படி கேட்டார் கேட்டவுடனே அவர் என்ன பண்ணிட்டார் தகுச்ச தகு அவரிடத்தில் சொன்னார் யாரு சனத்குமார போட்டுக்கணும் இந்த ஆச்சரியமா சொல்லு ரொம்ப விதமா பார்த்தோம்னா நாரதர் இருக்காரு நாரதர் என்ன பண்ணாரு தெரியுமோ சொன்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி உபனிஷத்து பேசணும் நம்ம அதை கொஞ்ச மாதிரி பேசிட்டு இருக்கோம் உபனிஷத்து நாரதர் இருக்காரு பேர்பட்ட நாரத போய் சத்குமார்ட்ட போய் பிடிச்சா இருப்பா கெட்ட பகவானே நமஸ்காரம் அது மாதிரி பேசினா தூக்கம் இருக்கு பேசினா கொஞ்சம் உபனிஷத்து அப்படிதான் பேசு அடிக்கடி ஆச்சரியமா அதை பத்திலாம் சொல்லிக்கின்ற உபனிஷன் சொல்லிக்கின்ற அவரும் உடனே சொன்னார் போய் நமஸ்காரம் பண்ண உடனே என்னத்தை கத்துக்கிறது அப்படின்னு அவர் என்ன சொன்னார் இந்த பாரு நீ நிறைய படிச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும் என்ன நீ ஏதோ ஒண்ணு உனக்கு தெரியாததுதான் கேட்கறதுக்கு வந்திருக்க நீ முதல்ல நீ என்னெல்லாம் படிச்சிருக்கேன்னு சொல்லு அப்புறம் உனக்கு என்ன தெரியலேங்கறத பார்க்கலாம் அது எனக்கு தெரியறதான்னு பார்க்கலாம் அப்புறம் சொல்லலாம் ரொம்ப அழகா இருக்கு சொல்றது பக்ஷியாமி நான் உங்களுக்கு இதெல்லாம் அன்மையும் அப்புறம் நான் எழுதி போட சொல்றேன் அப்புறம் தனியா இது பண்ணிக்கணும் அவரும் இப்படி படிக்கணும் நாரதர் என்பவர் சனக்குமாரன் என்பவரிடம் சென்று பகவானே எனக்கு கற்றுக் கொடுங்கள் என்று முறைப்படி மரபணு அறிப்படி அணுகினார் அவரும் சொன்னார் என்ன சொன்னார் எதை அறிந்திருக்கிறாயோ அதற்காக என்னை நீ அணுக வேண்டாம் அறிந்ததே அரிசமாவே என்று அறிக்கணும் அதான் நீ படித்தாச்சு எதை நீ அறிந்திருக்கிறாயோ அதற்காக நீ என்னை அணுக வேண்டியதில்லை அதற்கு மேல் படிக்க வேண்டும் என்றால் படிக்கலாம் என்னை அணுக வேண்டியதில்லை ஏதேனும் அதை சொல்லுகிறேன் அதுலயும் அது நீ கேட்கிறது எனக்கு தெரிஞ்சிருந்தா சொல்ற தெரிஞ்சுதான் போறியா அவரும் சொ என்று அவரும் சொ அவரும்ப்டுக்க என்ன நடனத்குாரோட குணங்களும் தெரியும் அவர் என்ன பண்ற வேஸ்ட் பண்ண வேண்டாம் என் வேஸ்ட் பண்ணத்தை வீணடிக்க வேண்டாம் நீ படிச்சத படிக்கிறதுக்கா நீங்க வரல காலத்தை தர்மத்தை நன்கு அறிந்தவர்கள் எப்படி பேசணும் எப்படி விவகாரம் பண்ணணும் அப்படிங்கறத நன்றாக தெரிந்து கொண்டிருப்பவர்கள் பிரம்மாவனுடைய புத்திரர்களிடையா அவர் முறையாக இங்கு கேட்டவுடனே இவரும் இப்படி சொன்னார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட இந்த மந்திரமானது நிறைவு பெறுகிறது அடுத்த மந்திரத்துக்கு போகலாம் ருக்வேதம் எஜுர்வேதகம் சாமவேதம் ஆதர்வனம் சதுர்த்தம் இஹாச புராணம் பஞ்சமம் கோ வாக்கியம் ஏகாவிகு சர்வனவி ம்ஜுதம் சாமவேதமா பஞ்சமே வேதம் பித்திரும் ராஷிம் க்கேகனூ நம் சேவனவி என்ன படிச்சிருக்கேன்னு கேட்டார் சில பேர் இந்த லெட்டர் பேட்லாம் பாத்தீங்கன்னா சைட்ல இந்த பக்கம் அவங்க பேரை போட்டு அவங்களுடைய உபாதிகள் சார் இதுல எம்ஏ அதுல எம்ஏ அது பிஹெச்டி நாமகிரி பேட்ட கிருஷ்ண நாதஸ்வர வித்வான் இருந்தார் அவர் வந்து எல்லா நாதஸ்வர வித்வானங்களும் நீங்க பாக்கலாம் இந்த நாதஸ்வரத்துல கயிறு இப்படி போகும் அந்த கயிறுல அவங்களுக்கு கொடுத்த மெடல் எல்லாம் தொங்கும் வேணும் ஒரி சில இவங்களே கிரியேட் பண்ணிக்கிறேன் நாமகிரி பேட்ட கிருஷ்ணனோட நான் பார்த்திருக்கேன் ஒண்ணு இருக்க இருக்கு நீ படிச்சத முதல்ல சொல்லு அதுக்கப்புறம் மத்த பாக்கலாம் சொன்ன உடனே போடுறார் பாருங்க அப்பவும் மரியாதை அந்த வார்த்தையர் சில பேர் பேச போய் எடுத்து வந்தேன் இடையில எல்லாத்துக்கும் எடுப்பாமி ஹே பகவான் மரியாதை ஸ்ரத்தா பக்தியை காட்டிந்தே இருக்கு பகவா ருக்வேதம் அத்தியேதத்தை அத்தியனம் பண்ணிருக்கேன் எஜுர்வேதம் சாமவேதம் இது சாமயத்துக்குள்ளே இருக்குறான் உபனிஷத்து சாமவேத்துக்குள்ள இருக்கு ஆனா அவர் அதுக்கு முன்னால இந்த சாமபாகங்களை படிச்சார் நம்ம அர்த்தம் பண்ண சாமவேதம் அத்வேமி அசர்வணம் அத்தியேமி நாலு வேதமும் படிச்சிருக்கேன் நேற்றுக்கு பாத்தீங்க இல்லையா நேற்றுக்கு தெய்வத்தின் குரலை படிச்சோம் சதுர்வேதி சத்துவே எல்லா ஷாஃ நம போட்டுஷன் மண்ணி ஸ்யாவிசியா நவிகாா மாருகாத்ம சாத்தபணா பஞ்சாஷ் ஹரே ஆயிரத்தி ஒரு ஒரு வேதத்துக்கு இருபத்தி ஒரு கிளைகள் ஒன்பது நவாதிக்காமவேதத்துல ஆயிரம் அசரநயத்துல ஐம்பது பிரான்ச் இதெல்லாம் இப்ப இல்லன்னு புஸ்துல படிச்சோம் அதனுடைய அர்த்தம் என்ன இல்ல சொல்ற பரம்பரை மந்திரங்கள்லாம் ஒருவேளை புஸ்தகத்துல இருந்தாலும் ஏற்றுச்சோடியில் இருந்தாலும் இருக்கலாம் இருக்கோ தெரியாது அழிக்கப்பட்டதுங்கிறாங்க சொல்ற பரம்பரை இருந்தா தான் வேதம் இருக்கிறதா அர்த்தம் அதுக்குள்ளே அனுஷ்டானங்களை பண்ணிக்கொண்டு அந்த வேத மந்திரங்களை ஓதிக்கொண்டே இருந்தாத்தான் அந்த வேதம் வாழ்வதாக பொருள் இல்லை என்றால் அந்த வேதம் மறைந்து விட்டது நான் அழிந்து விட்டதுன்னு சொல்ல விரும்பல அதர்சனம் கதா திரும்பவும்தம்டிச்சிருக்கேன் எல்லா சினமும் சேர்த்துக்கலாம் எல்லாம் படிச்சிருக்காரு நாலு வேதம் படிச்சிருக்கேன் நிறைய மன்றங்கள்லாம் நல்லா தெரியும் புராணம் இத்திஹாசங்கள் புராணங்கள் எல்லாம் படிச்சிருக்கேன் வேதங்களுக்குள்ளே இத்திஹாசங்கள் புராண பாகங்கள் எல்லாம் உண்டுபாங்க எல்லாம் படிச்சிருக்கேன் அது அஞ்சாவது வேதமா ஐந்தாம் வேதம் பாரதம் பஞ்சமோ வேதா சங்கராச்சாரிய சொல்றாரு ஆஹா இத்திஹாச புராணம் அப்புறம் வேதானாம் வேதம் இப்பதான் ஒன்னொன்னும் பார்க்கணும் வேதானாம் வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பாரத பஞ்சமானாம் வேதம் இத்தனை வரைக்கும் சொன்ன வரைக்கும் வேதங்களுக்கு வேதம்னா வியாக்கரணம் என்ன வியாக்கரணம் இல்லாம ஒண்ணு அர்த்த ஜியானம் சித்திச்சார் சப்தசாஸ்திரம் அனதீத்ய வக்துமிச்சதி புமான் வச்சாந்தரே ரோத்துமிச்சதி வனே மதோக்கட்டம் கமலநால தந்துனா இன்னும் ஒரு வியாக்கரணம் படிக்காம பேசக்கூடாது பண்டிதர்கள் சபையில பண்டிதர்கள் சபையில பேசணும்னா சப்தசாஸ்திரம் அனதிக்க சப்தசாஸ்திரம் படிக்காம சபையில பேசினா என்ன ஆகும்னா அதுக்கு இன்னொரு சொல்ற எப்படி ஒரு மதம் பிடிச்ச யானை காட்டு யானைய தாமர தண்டு இலையிலா கட்ட முடியுமா அது மாதிரி அது எப்படி முடியாதோ அப்படி அவ்வளவு பெரிய விஷயத்தை வியாக்கரணம் தெரியாம பேச முடியாது விஷயம் தெரிஞ்சுக்காம ஒரு இடத்துல ஒரு ஒரு அர்த்தம் இருக்கும் எப்படி இது பண்றது ஆக வியாக்கரணம் முகம் வியாக்கரணம் புரோக்தம் வியாக்கரணத்துக்கு வேதானாம் வேதம் வேதத்தையே விளக்கிக் காற்ற சக்தி வியாக்கரணத்துக்கு இருக்கு வியாக்கரண ஞானம் இல்லாம வேதத்தை புரிஞ்சுக்க முடியாது வியாக்கரணம் வியாக்கரணம்னா கிராமர் தமிழ்ல இலக்கணம்னு சொல்றோம் சம்ஸ்கிருதத்துல வியாக்கரணம்னு பேரு ஆஞ்சநேயர் ஒன்பது வகையான வியாக்கரணம் படிச்சவர் சொல்றது நவ வியாக்கரண பண்டித்தஹா சொல்லின் செல்வர் அவருக்கு பேரு ஆஞ்சநேயருக்கு சும்மா தகவலுக்காக சொல்றேன் விஷயம் என்னன்னா எனக்கு வியாக்கரணம் தெரியும் வேதானாம் வேதம் வியாக்கரணத்துக்கு இப்படி ஒரு அழகான பேர் வேதானாம் வேதா வியாக்கரணம் வேதம் ஏகம் வேதானாம் வேதம் அத்தியேமி அதாவது முன்னோர்களுக்கு கவசம் செய்யறது எப்படிங்கிற சாஸ்திரம் தெரியும் எனக்கு அந்த சாஸ்திர பிரயோகங்கள்லாம் எனக்கு நல்லா தெரியும் பிரயோகங்கள்லாம் தெரியும் பித்ரி பித்ரு கர்மாவை பத்தின ரா கணக்கு கணிதம் தெரியும் வேதத்துல கணக்கு நிறைய இருக்கு வேதிக் மேத்தமேட்டிக்ஸ் சொல்லி சகஸ்திர நம்பர் சமுதிரம் ஒரு நம்பர் சமுதிரஸ் மஞ்சாந்த பராச்சன் மனிவங்கூரு மந்திரம் கூட அழகார பிரித்தீயுயம் ரித்தீய்தீயம் திருத்துயம் நயம்யம் சதுர்த்தா பஞ்சமே பஞ்சமா ராசி ராசிங்கிற சப்தத்துக்கு கணிதம் கால்குலேஷன் கணக்கு மேக்ஸ் அப்புறம் தெய்வம் தெய்வ ஜானம்னா என்னது உட்பாத்தம் அதாவது என்னெல்லாம் நடக்க போறது நாஸ்டர் ஆடம்ஸா சொல்றாங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டுல உலகம் அழிய போறது சுவாமிய உலகம் அழிய போறதா இப்ப இருந்து இப்ப என்ன இது இருக்கு என்ன பிரயோஜனம் சொல்லுவோம் ஏதோ உபநடி படிக்கிறோம் அதான் பிரயோஜனம் சம்சார கட்டுவிர தேபலே கமிருத்தோபமே சுபாஷித ரசாஸ்வாத சங்கத்தி சுஜனேஜனே ஒரு ஸ்லோகம் இந்த சம்சாரம் உலக வாழ்க்கையில் என்னடா பிரயோஜனம்னா இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் தான் பிரயோஜனம் வேற என்ன பிரயோஜனம்ஸ் எடுத்த ஏதாவது சந்தோஷப்படுற மாதிரியா இருக்கு பாலிடிக்ஸ் அது ஜூரிஸ்டிக்ஷன் என்னது நீதித்துறை எப்படி இருக்கு பத்திரிகை துறை எப்படி இருக்கு காவல்துறை எப்படி இருக்கு அரசியல் துறை எப்படி இருக்கு யோசிச்சா என்ன ஆகும்னா சுவண்ட நினவோ பண்றது வாழ்க்கையில என்ன நடக்க போறது எல்லாருக்கும் இது பின்னால என்ன நடக்க போறது அதுவும் இங்க முக்கியமா உட்பாத்தம் ஏதாவது நான் பூகம்பம் வரப்போறது முன்னாடியே சொல்றது சுனாமி வரப்போறது முன்னாடியே சொல்றது இந்த ஆற்காடு பஞ்சாங்கம்னு ஒண்ணு இருக்கு பஞ்சாங்கம் படிச்சவங்க தான் அந்த பஞ்சாங்கத்துல இன்றைக்கு இடி இடிக்கும் மின்னல் வரும் மேற்கே மின்னல் தோன்றும் இந்தோனேஷியாவின் பூகம்பம் விமான விபத்து இன்னைக்கு ஏற்படும் எழுதி அதுல வந்து பத்துக்கு ரெண்டு பழுது இல்ல ஏதாவது நடந்து வைக்கும் அப்ப உடனே அந்த ஆற்காடு பஞ்சாங்க கொண்டு போட்டிருந்தது விமான விபத்து நடக்கும் போட்டிருந்தது எங்க நடந்திருக்க செசன்மியாவில் நடந்திருக்கும் உட்பாசான் அதெல்லாம் அந்த வித தெரியும் எனக்கு என்னெல்லாம் உட்பாசி நிதி உட்பாதங்கள்லாம் ஏற்படும் பழக்கத்திலே உண்டு எல்லாம் பெரிய உறதுக்கான அறிகுறிகள் அது பாவம் ஏதோ வலியினால கத்துறது நம்ம வீட்டில் பாட்டியும் கூட கத்துறா உயம் நிதி என்ன மகா காலாதி நிதி சாஸ்திரம் நிதிகள் இருக்கு செல்வங்கள்லாம் எங்க இருக்கு கடலுக்குள்ள என்னெல்லாம் இருக்கு அது ஒரு சாஸ்திரம் பாருங்க ஞானமாம் சொல்லின் பொருளாம் நல்ல பாரத நாடு சும்மா சொல்லல எல்லாம் ஏகப்பட்ட சாஸ்திரம் பசுமாட்ட பராமரிக்கிற கிருஷி சாஸ்திரம் ஒரு புஸ்தம் இருக்கு பண்றது எப்படி இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இப்பதான் பஞ்சகவிய வந்திருக்கான் பஞ்சகவியம் வந்து பெரிய வித்தியா விஷயமானது ரொம்ப வருஷமா சொல்லிட்டு இருக்கோம் பஞ்சகவியத்துக்கு அவ்வளவு பூஜை அவ்வளவு மந்திரங்கள் அதை பஞ்சகவியத்தை சாப்பிட்டா எலும்பு வரைக்கும் பாவம் எல்லாம் போகும்னு சொல்ற சாஸ்த் எப்பதிகாப்பே பாபம் தேகே திஷ்டதி மாமக்கே ியாப்போ சொல் அடிக்கடி ஏதாவது வீட்டுல அசுத்தி ஏற்பட்டா புண்ணியார்த்தனம் பண்ணி அந்த ஜலம் கொடுப்பாங்க பஞ்சகவியம் கொடுக்கணும் இந்த பஞ்சகவியம் சாப்பிட்டுட்டா சுத்தி வந்துடும் சீட்டெல்லாம் போயிடும் ியாதாரஸ் பஞ்சகம் வந்து ஆர்கானிக் விஷயத்துல பஞ்சகவியம் தெரிச்சிங்களான்னு நேரம் இந்த பஞ்சகவியம் பேரே பாப்புலர் ஆயிடுச்சு பசுமாட்டோட இந்த அஞ்சு அம்சங்களை எடுத்து அதனுடைய பால் தயிர் நெய் கோமூத்திரம் அந்த கோமயம் கோஜலம் இதெல்லாம் சேர்த்தா அதுக்கெல்லாம் கணக்கு இருக்கு இப்படி இப்படி சேர்த்து வெங்கல பாத்திரம் இதுக்கு தாமரை பாத்திரம் இதுக்கு வெள்ளி பாத்திரம் இதுக்கு தங்க பாத்திரம் இதெல்லாம் யூஸ் பண்ணி அதுல வச்சு அதுல மந்திரங்கள்லாம் சொல்லி அதெல்லாம் கலக்கி அதுக்கப்புறம் அந்த மந்திரங்களை ஜபிச்சு அதுக்கப்புறம் இத அது வந்துகஸ்தி கதம் பாபம் தேகே திஷ்டதி மாமக்கே என்னுடைய சரீரத்துல அஸ்தி எலும்பு வரைக்கும் என்ன பாவம் இருக்கோ அவனா எத்தனையா தோஷங்கள்லாம் இருக்கு பிராசனம் பஞ்சக பஞ்சகவியத்தை சாப்பிட்டா தகத் அக்னிந்தனம் பாபம் எல்லாம் எரிக்கப்பட்டு விடும் எப்படின்னா அக்னி இந்தனம் இவ நெருப்பு எப்படி விரகு கட்டைய எரிபொருளை எரிக்கிறதோ அதை போல இருக்கு இதெல்லாம் சொன்ன நிறையா நம்ம கிட்ட ரத்தாஸ்திரம் ருத்ரம் எல்லாமே சாஸ்திரம் தான் சட்டி செய்யறது பானை செய்யறதுங்கிறது அவன நம்மள மாதிரி இதெல்லாம் புக்கெல்லாம் வச்சு எல்லாம் எல்லாம் பண்ணல அவங்க தாத்தா தாத்தாவோட தாத்தா அப்படியே பண்ணிட்டு வரான் எல்லாம் அவங்களுக்கு பாரம்பரியம் தரம் இருக்கு இப்ப ஒருத்தரும் படிக்க வேண்டிய அமைப்புகள் இது ஒரு முக்கியமான நன்மை இப்போ அரசியல்வாதிகள என்ன பண்றாங்க எல்லா ஊர்லயும் அந்தந்த ஊர் தலைவர் வந்த கொண்டு அது குறிப்பா தமிழ்நாட்டில் இருக்கட்டும் விஷயம் என்ன ஏன்னா நிதி சாஸ்திரம் பூமிக்குள்ள எங்க வாட்டர் டிவைனர் சேர்ந்ததுதான் ஜலம் இருக்கு பெட்ரோல் இருக்கு அந்த தெரியும் எல்லாமே ஈஸ்வரனோட சம்பந்தப்பட்டது எதை பண்ணினாலும் உபாசன பண்ணித்தான் பண்ணுவாங்க இப்ப அப்படி எல்லாம் இல்ல அதாவது டாக்டர் வந்து மாத்திரையை வந்து இந்த பிரிஸ்கிரிப்ஷன் ஆகி கொடுக்குற கடையில் போய் வாங்கிட்டு வரும் இப்ப டாக்டர்லாம் என்ன பண்ணுவாரா மருந்தெல்லாம் தயாரிச்சு அதுக்கு நாலு நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அந்த மருந்தை உண்டு பண்ணி அந்த மருந்தை தயாரிச்சு அந்த மருந்தை மூடி வச்சு அதுக்கு ஜெபம் எல்லாம் பண்ணி டாக்டர் அந்த பேஷண்டை உட்கார சொல்லி அவரை கிழக்க பார்த்து உட்காருன்னு சொல்லி இவர் மந்திரத்தை எல்லாம் ஜபம் பண்ணி அவர் சரீர அவயவங்களை எல்லாம் தொட்டு அதுக்கப்புறம் கொடுப்பார் அந்த காலத்து கடவுள் இதை காப்பாத்தட்டும்ங்கிற அந்த ஈஸ்வர சம்பந்தத்தோட இருக்கும் எந்தமான ஒரு விஷயமும் அதிருஷ்ட சம்பந்தமாவே இருக்கும் வாக்கோ வாக்கியம் வாக்கோ வாக்கியம் அப்படின்னா தர்க்காஸ்திரம் சங்கராச்சாரியத்துக்கெல்லாம் எப்படி டெரிவேட் எல்லாம் சொல்றது இல்ல வாக்கோ வாக்கியம் எப்படி தர்க்கசாஸ்திரம் சொல்றீங்க அப்படின்னா வாக்கோ வாக்கியம் தர்க்காஸ்திரம் அவ்வளவுதான் அதுக்கெல்லாம் எப்படி அது தர்க்கசாஸ்திரம் சங்கராச்சாரியர் நிரூபிக்கிறார் மற்ற ஆச்சாரியர்களை நான் பார்க்கல சில புத்தகங்கள் எல்லாம் பார்த்தேன் தர்க்காஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் தெரியும் லாஜிக் நியாயசாஸ்திரம் அது வண்டி வண்டியா இருக்கு நான் சிங்க சங்கராச்சாரிய போய் ஒரு புஸ்தகத்தை சொன்னேன் நான் எனக்கு தெரிஞ்ச பெரிய புஸ்தகம் அது அது பால பாடம் தான் அப்படின்னா வாயே திறக்கல ஓடியே வந்துட்டேன் எனக்கு தெரிஞ்ச பெரிய புஸ்தம் அது சித்தாந்த முக்தாவளி தர்க்க சங்கிரமே நம்ம பால பாட்டம் நினைச்சுட்டு இருந்தோம் அவரு அட்வான்ஸ்டா எங்கயோ சொல்லிட்டு இருக்க இப்ப தர்க்கசாஸ்திரம் தர்க்கசாஸ்திரம் படித்தாதான் நிறைய விஷயங்கள் எல்லாம் நல்லா கரெக்டா என்னது திருஷ்டாந்தங்கள்லாம் சரியா சொல்லி புரிய வைக்கிறது அது ஒரு பெரிய அற்புதமான சாஸ்திரம் பிரமாண சாஸ்திரம்னு சன்னியாசிகள் படிக்க வேண்டிய சாஸ்திரங்கள்ல மூணு சாஸ்திரம் முக்கியமா சொல்றாங்க வியாக்கரணம் நல்லா படிக்கணும் வேதம் படிச்சிருக்கிறதுல ஒரு பக்கம் இருக்கட்டும் வியாக்கரணம் படிச்சிருக்கணும் அப்புறம் வந்து மீமாம்சா சாஸ்திரம் எப்படி விசாரம் பண்ணணும்ங்கிற கிரமங்கள் எல்லாம் இருக்கு மீமாம்சா சாஸ்திரம் அப்புறம் அடுத்தது பிரமாண சாஸ்திரம் என்று சொல்லப்படுகிற தர்க்க சாஸ்திரம் பதவாக்க பிரமாணம் அப்படின்னே மூணு சேத்து சொல்றாங்க நிதி சாஸ்திரம் படிச்சிருக்கேங்கிறார் கர்க்காஸ்திரம் படிச்சிருக்க ஏகாயனம் ஏகாயனம்னா நீதி சாஸ்திரம் நீதி சாஸ்திரம் தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சட்டங்கள் மனு தர்மம் இது மாதிரி முதலான நிறைய தர்மசாஸ்திரங்கள் நீதி சாஸ்திரம் தேவ வித்தியான் என்ன அர்த்தம்னா நிருப்தம் நிருத்தம் சொன்னா அந்த அது வந்து என்ன சொல்றது அந்த வாக்கியங்களெல்லாம் அது எப்படி உண்டாருது வியாக்கரணத்திலே இருக்கு இருந்தாலும் நிருப்தம் இங்கிலீஷ் எட்டிமாலஜி அந்த இதெல்லாம் சொல்றது இந்த டெரிவேஷன் எல்லாம் சொல்றது நிருப்த சாஸ்திரம் சிக்ஷா கல்போ வியாக்கரணம் நிருப்தம் சந்தகா ஜோதிஷம் சொல்றோம் இல்லையா அதுதான் வேற வேற பாஷையில போட்டிருக்கு ஆஹ தேவ வித்யான நிருத்த சாஸ்திரம் ஆஹ பிர வித்யாம் பிரம்ம வித்யாம் பிரம்ம வித்யான என்ன அர்த்தம் சிக்ஷா கல்பா சிக்ஷா கல்ப சந்தா சித்திங்கிற ஒரு சப்தம் இருக்கு நான் அப்புறம் பொருள் சொல்றேன் அதாவது சிக்ஷா சாஸ்திரம் கல்பசாஸ்திரம் சந்தாஸ்திரம் இப்ப இதுல வியாக்கரணம் வந்துருதா இல்லையா வந்தாச்சு வியாக்கரணம் நிருப்தம் வந்தாச்சு வியாக்கரணம் நிருப்தம் அப்புறம் சிக்ஷா கல்பம் வியாக்கரணம் நிருப்தம் சந்தகா ஜோதிஷம் ஜோதிஷம் வந்து சின்னால வரப்போது நட்சத்திர வித்தியால வரப்போது அதான் இதுல வந்து இந்த பிரம்ம வித்யாங்கிறதுக்கு சங்கராச்சாரியர் வழக்கமான பிரம்ம வித்யா அர்த்தம் எடுத்துக்கல வேதம் படிக்கிறதுக்கு துணை புரியக்கூடிய விஜயகள் சிக்ஷா சாஸ்திரம் சிக்ஷா சாஸ்திரம்னா எப்படி உச்சரிக்கணுங்கிற விஷயம் மணியாட்சி நாளைக்கு தொடர்ந்து வகுப்புல சொல்றேன் நாளை காலை வகுப்புல பார்ப்போம்